الذي حدانا لهذا وما أسونا لنسف يل الله وقال الله السلام و السلام على رسول الله وحمد الله وعلى علیه وحمد الله حما بعد سبقا الله في محكم التنزيل بعد عدو بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم وأن المساجد لله فلا تدعو مع الله يحضر صدق الله عليهم நிறைவுடைய வாழ்வழித்து நெடுநிலத்தை மாபெரும் ஏந்தி வந்தி வசல்லம் அண்ணவர்கள் மீதும் இஸ்லாம் என்னும் சாம்ராஜ்யத்தை கட்டியழுக்காக தங்களின் உயிர்களையே கற்களாக பாவித்த உத்தம சஹாபாக்கள் அவர்களை சேர்ந்த தாபின்கள் சப தாபின்கள் இறுதி நாள் வரைக்கும் உன்னதமான தீனை அதன் உண்மையான வடிவிலே எடுத்து நிற்கக்கூடிய முஸ்லிமான ஆண்கள் பெண்கள் அனைவர்கள் மீதும் அல்லாஹு சாந்தியும் சமாதானமும் உண்டாவதாக கடமையை ஒரு கடமையை மதித்து நேரகாலத்துடன் மஸிதிலே நியத்தில் அமர்ந்திருக்கும் அன்பின் இஸ்லாமிய நெஞ்சங்களே வானிப சகோதரர்களே படைத்தன் ரபுல் அல்லா இவற்றையெல்லாம் எடுத்து நடவுங்கள் பகரமாக சுர்க்கத்தை தருகிறேன் என்று என்னையும் உங்களையும் ஆசையூட்டிருக்கின்றானோ அத்தகைய நல்ல காரியங்களையும் முடியுமான அளவு எடுத்து நடக்கும்படியும் இவற்றை எல்லாம் வேண்டாம் விட்டுவிடுங்கள் நரகம்தான் இருக்கின்றது என்று என்னையும் உங்களையும் எச்சரித்திருக்கின்றானோ அத்தகைய பாவ காரியங்களில் இருந்து முற்று முழுதுமாக கொள்ளும்படி முதற்கண் எனக்கும் அப்பால் உங்களுக்கும் வசியத்தும் நசீகத்தும் செய்து கொள்கின்றேன் கண்ணியமான மேலான பெரியோர்களே அன்பு சகோதரர்களே ஒரு கொசுவிடைய பொறுமதி கிடையாது அவ்வாறு பொறுமதியாக இருந்திருந்தால் அல்லாஹுவை இணை வைக்க கூடிய காபீர்கள் ஒரு சொட்டு தண்ணீர் கூட கொடுக்க மாட்டேன் என்று அல்லாஹ் கூறி இருப்பதற்கான காரணம் படைச்சுத் அல்லாத பார்வையில இந்த துனியா ஒரு அற்பமானது இந்த துனியா ஒரு கேவலமானது இந்த துனியா பொறுமதி அக்கது எனவே கண்ணியமானவர்களே படைச்ச அல்லா இந்த துணியால எதையும் அல்லாஹ் உரித்து கொண்டாடியது இது என்னுடையது இது எனக்கு மாத்திரம் சொந்தமானது என்று படைத்தவன் அல்ல எதையும் உருத்துக் கொண்டாடியது படைத்தவன் அல்லாஹ் பரிபாலிப்பவன் அல்லஹ் ாலும்ூட இது என்னுடைய என்று படைத்தையும் உரித்து கொண்டாடியது கிடையாது ஆனாலும் கண்ணியமானவர்களே படைத்த அல்லாஹ் இந்த உலகத்தில் ஒரு விடயத்தை பார்த்து கூறுகிறான் இதற்கு யாரும் சொந்தக்காரர்கள் கிடையாது இதை யாரும் உரித்து கொண்டாடவும் முடியாது இதற்கு யாரும் உரிமை என்று சொல்லவும் முடியாது அதுதான் அல்லா சொல்றான் குரான்கள் ஆயத்திற்குள்ளது நாம் இந்த உலகத்தையும் இந்த பூமி பூமி சார்ந்த அனைத்தையும் ஆறு நாட்களில் படைத்தோம் இந்த ஆயிரத்துக்கு கீழான தஸ்ரீ உடைய உள்ள அல்லாஹ் இந்த உலகத்தை எப்பொழுது படைக்க ஆரம்பித்தான் எப்பொழுது படைக்க முடித்தான் அல்லாஹ் இந்த உலகத்தில் எதை ஆரம்பத்தில் படைத்தான் எதை கடைசியாக படைக்க இருக்கின்றான் கீழாளி வாகனமாக்கள் எழுதி வைத்திருக்கிறார்கள் கண்ணியமானவர்களே உலகத்தை படைக்க வேண்டும் என்று நினைத்த அல்லாஹ் உலகத்தை படைப்பதற்காக வேண்டி தேர்ந்தெடுத்த நாள் ஞாயிற்றுக்கிழமை எனவே தான் அரபியிலே ஞாயிற்றுக்கிழமைக்கு முதலாவது அகத் என்றால் முதலாவது ஆரம்பமானது உலகத்தை படைக்க ஆரம்பித்தால் ஞாயிற்றுக்கிழமை என்பதனால் அல்லாஹ் சொல்கிறான் யவுல் அகத் அதுதான் ஞாயிற்றுக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை திங்கட்கிழமை இந்த இரண்டு நாட்களையும் வைத்து அல்லாஹ் இந்த பூமியை படைத்தான் அதையும் தண்ணீருக்கு மேலால் படைத்தான் திங்கக்கிழமை அசரை அடைந்த மாத்திரத்திலே நடுங்கிக் கொண்டிருக்கின்றது செவ்வாய் கிழமை அல் ஜிபால் என்று சொல்லக்கூடிய மலைகளை படைத்து நடுங்கிக் கொண்டிருந்த பூமியை அல்லா நடுங்காமல் ஆக்கி வைத்தான் அல்லாஹ் பூமியை படைத்து விட்டான் வெறுமெனே மணலும் மண் மேடுகளும் வெறுமெனே மலைகளும் மாத்திரம் இந்த பூமியில ஒரு பசுமை கிடையாது ஹமீஸ் யோமுல் ஜும்ஆ வியாழன் வெள்ளி இந்த இரண்டு நாட்களிலும் அல்லாஹ் சூரியன் அதாவது வானம் வானம் சான்றிதழ்களை படைத்து விட்டு வெள்ளிக்கிழமை அசருடன் அல்லாஹ் பூமியினுடைய படைப்பை முடித்துக் கொண்டான் படச்ச அல்லா குன்னென்றால் இந்த ஒவ்வொன்றுமே ஒரு நிமிடத்தில் என்றால் படச்சர் அபுல் இசத் அல்லா ஞாயிற்றுக்கிழமையை தேர்ந்தெடுத்தான் இந்த ஞாயிற்றுக்கிழமை எங்கே இருந்து பூமியினுடைய ஆரம்பத்தை ஆரம்பிப்பது படச்சர் அப்துல் இசத் அல்லாஹ் பூமியை படைக்க ஆரம்பித்த இடம் பைத்துல்லா என்று சொல்லக்கூடிய காபத்துள்ளாவினுடைய அஸ்திவாரம் துலகத்தினுடைய படைப்பினுடைய ஆரம்பம் காபத்துள்ளாவுக்கு கீழிருந்து தான் ஆரம்பிக்கப்பட்டது ஒருமிடைய மாத்திரம் போதும் மஸிதி சிறப்பை நானும் நீங்களும் புரிந்து கொள்வதற்கு கண்ணியமானவர்களே அதிகமான நினைச்சு கொண்டிருக்கிற பள்ளி தலைவருக்கு சொந்தமானது அல்லது பள்ளி நிர்வாக மாத்திரம் தான் செய்ய வேண்டும் பள்ளியில ஒரு நிர்வாகத்துடைய பொறுப்பு பள்ளியில் ஒரு லைட் அடிப்பட்டு போனா நிர்வாகத்துக்கு விளப்பில் நிர்வாகம் பார்க்கிற இல்லையா நிர்வாகம் இதை செய்வலையா என்று மசித் என்பது நிர்வாகத்துக்கு மாத்திரம் உரியது என்று நினைத்துக் கொண்டு அதிகமானவர்கள் நிர்வாகத்தை குறை கூட்டு குறை கூறி கொண்டிருக்கிறோம் படத்தை அல்லா சொல்றான் மஸ்ஜித் நிர்வாகத்துக்கு சொந்தமானது அல்ல மசித் செஸ்டி போர்டுக்கு சொந்தமானது அல்ல பள்ளிந்தமானன் அனைவருக்கும் ஒரு அழைப்பை விருத்தான் நீங்கள் அனைவரும் ஒரு மாதத்துக்கு ஒரு தடவை அந்த ஹபஷாவை சூழற்கும் அனைவரும் வந்து என்னுடைய கோட்டையையும் என்னையும் தரிசித்து செல்ல வேண்டும் இந்த கட்டளையை இட்டு பல மாதங்கள் ஆனால் யாரும் வந்து போனது கிடையாது இந்த ராஜா இந்த ஹபசாவை ஆண்டு கொண்டிருந்த அரசன் ஒரு தூதுவரை அனுப்பி ஏன் இவர்கள் வருவது கிடையாது வந்த தூதுவர் சொன்னார் மக்கா என்ற ஒரு நகரத்திலே காபத்துள்ளார் என்ற ஒரு இடம் இருக்குது மக்கள் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு கிழமையும் ஒவ்வொரு மாதமும் அந்த காபத்துள்ளாவை தவா செய்து கொண்டிருக்கிறார்கள் அவர்கள் காபாவை தவா செய்யும் ஒரு காரணத்தினால் உங்களுடைய கோட்டையை தவா செய்வதற்கு வராமல் இருக்கிறார்கள் கோபம் வந்தது நான் ஒரு ஆட்சியாளன் நான் எதையெல்லாம் நினைத்தேனோ அதை செய்யும் நான் நினைத்த மாத்திரத்திலே செய்து முடிக்கும் ஒரு அரசியல்வாதி ஆனால் என்னுடைய தடங்களாக சாதத்துள்ளதா உடைத்தெடுத்து விடுங்கள் தன்னுடைய பெரும் பட்டாளத்தையும் அழைத்துக் கொண்டு மக்காவுக்கு அதாவது சவுதியினுடைய அந்த உள்ளால வாராங்க வந்து கொண்டிருக்கிற நேரத்தில் அபு தாலித் அப்பா குறைசி குளத்தினுடைய தலைவர் கம்பீரமானவர் யாருக்கும் பயப்படாதவர் எதையும் முகத்துக்கு முன்னால் பேசும் தைரியம் படைத்தவர் அந்த வயதில் கூட தட்டம் வாழை எடுத்து பெரும் கூட்டத்துடன் யுத்தம் செய்து வெற்றி பெறும் அளவுக்கு தைரியம் படைத்த மனிதர் அபுதாரி உடைய வருகையை விளங்கியது வருபவர் லேசானவர் அல்ல அவருடைய ஆகோஷமான நடையும் அவருடைய முகத்திலிருந்து வெளிப்பட்ட அந்த கோபமும் எனக்கு எதிராக அனுமதி இல்லாமல் மக்கா போர்டருக்குள் கூட நுழைய முடியாது அரசன் பயந்துட்டான் அபு தாலிப் கிட்ட வந்தாங்க வந்து கேட்டாங்க அரசனே உங்களோட ஆக்கள் இந்த உனட படையோட உனது பட்டாளத்தோட வார நேரத்தில் நான் மேயவிட்டிருந்த இருநூறு ஆடுகள் இன்னும் இருநூறு ஒட்டகங்கள் அந்த ஒட்டகத்தையும் சேர்த்து கூட்டிட்டு வந்தாங்க எனக்கு கொஞ்சம் அதை எடுக்க வேண்டிய முறை தெரியும் அந்த முறைப்படி நான் எடுத்துக்கொள்ளட்டுமா அரசனுக்கு ஆச்சரியம் பழமை வாய்ந்தோர் இல்லம் காபத்துள்ளாவை அனைவரும் நேசிக்கிறார்கள் அதை அனைவரும் தவா செய்கிறார்கள் இருந்தும் கூட நீங்கள் ஏன் காபாவை உடைக்கிறீர்கள் என்ற வார்த்தையை கூட கேட்கவில்லை நீங்கள் காபாவை உடைக்க வேண்டாம் என்று கோரிக்கை கூட விடுக்கவில்லை ஆச்சரியத்தில் கேட்டாரு நாங்கள் யாரு எதற்கு வந்திருக்கிறோம் தெரியுமா நீங்க ஹபஷாவை ஆட்சி செய்யும் மன்னர் இந்த வைத்துள்ளா இந்த காபாவை உடைப்பதற்காக வேண்டி வந்திருக்கிறீர் கேட்டாங்க உங்களுக்கு கோபம் வரலையா அல்லது உங்களுக்கு ஒரு ரோஷமாவது வரலையா நீங்காலம் வணங்கி கொண்டிருந்த அந்த கவுபாவை உடைக்க வந்திருக்கிறேன் நீங்க வெறுமனே கேவலம் இருநூறு ஒட்டகத்தை அல்லது இருநூறு ஆட்டுக்காக வேண்டி சிபாரிசு செய்கிறீர்களே உங்களுக்கு கொஞ்சம் கவுபாவுக்காக வேண்டி சிபாரிசு செய்திருக்கலாமே அபு தாலிப் அந்த கட்டத்தில் கிடையாது மார்க்கம் இஸ்லாம் என்பது கூட கிடையாது அவர் ஒரு அதாவது சிலைகளை வணங்கி கொண்டிருந்தவர் அவர் சொன்னாரு ஆடு ஏந்த ஆட்டுக்கு சொந்தக்காரன் நான் எனவே சொந்தக்காரன் ஆட்டை பாதுகாப்பது அவனுடைய கடமை காபாவுக்கு சொந்தக்காரன் நான் அல்லபாவுக்கு சொந்தக்காரன் படைத்து பரிபாலிக்கும் அவனுடைய காபாவை பாதுகாப்பான் உலகத்தில இருக்கும் விஞ்ஞானத்தை முட்டிக்கொண்டு போகும் அளவுக்கு படைத்த அல்லாஹ் காபாவை பாதுகாத்தான் காரணம் மசாதிதல் இல்லா மசித அல்லாட கண்ணியமானவர்களே எங்க உள்ளுக்கு போனா சும்மா வர நினைக்கிறதுல அந்தளவுக்கு அழகாக இருக்குது நிகம்பு ரோட்ல பிரயாணம் செய்தார்களோ கண்ட அனைவரும் என்னை பார்த்து சொன்னோர் விரயம் மஜிதை கட்டி உண்மையிலே அந்த பிரச்சினை நேரத்தில் கூட எனக்கு தனிப்பட்ட முறையில தெரியும் அந்த பிரச்சினை நேரத்தில் கூட மஸ்ஜிடைய வேலையை நிறுத்தாமல் தைரியமாக இந்த நிர்வாகம் அல்ல அவர்களை கபுள் செய்ய வேண்டும் அல்ல அவர்களுக்கு அல்லாஹினுடைய அன்பையும் உதவியையும் கொடுக்க வேண்டும் அந்த சந்தர்ப்பத்தில் கூட வர இருக்கக்கூடிய அனைத்து பிரச்சனையும் அமைக்கப்பட்ட மசித் தான் இன்றைக்கு நானும் நீங்களும் அழகான முறையில நிம்மதியாக உட்கார்ந்து இந்த மஸ்ஜித் என்ன பிரச்சனைடா கண்ணியமானவர்களே நினைச்சு கொண்டிருக்கிறாங்க தலைவர் நிர்வாகத்தினுடைய முயற்சி இந்த அளவு கம்பீரமான அழகான தோற்றத்திலே ஒரு மஸித் நிர்வகிக்கப்பட்டிருக்குது ஆனா இப்ப என்ன பிரச்சனைடா கட்டினா கட்டினத்தான் பாதுகாக்கணும் எந்த அளவிற்கு வந்திருக்குது கண்ணியமானவர்களே பே தலைப்பின் கீழால் ஏராளமான ஹதீஸ்கள் மதிக்கிறோம் கண்ணியமே உள்ள இருக்குது தானே இருந்தும் கூட ஏன் ஹசர் தசூலுல்லா இத்தனை தாழ் தனக்கு மஸ்ஜிதுடைய சிறப்பை மஸ்ஜி ஒழுங்கை பற்றி பேச வேண்டும் என்று நினைத்ததற்கான காரணம் இந்த காலத்தில் வெளியாகுது எனவே கண்ணியமானவர்களே ஒவ்வொரு இடத்துக்கும் போவதற்கு எப்படி ஒழுங்குமுறைகள் இருக்குதோடு நினைச்ச மாதிரி போகலும் போகலும் எங்கட மஹல்ல பள்ளி எனக்கு நினைச்ச மாதிரி போகேலும் என்பது வருவதற்கு சில ஒழுங்குமுறைகள் இருக்குது யாரும் கண்ணியமானவர்களே தானம் முடித்து போட் போட்டு தையடிச்சு ஆபீஸுக்கு போவது கிடையாது பண்ணி பண்ணி போது மிகப்பெரிய ஒழுமுறை இஸ்லாம் காட்டி தந்திருக்கிறது அதுல குறிப்பாக ஆடை கண்ணியமானவர்களே நானும் நீங்களும் மசிதுக்குள்ள வார நேரத்தில் நான் வந்திருக்கலாம் நான் கஷியர்ல இருந்து வந்திருக்கலாம் நான் நான் என்ன வாப்பான்ற லெவல் வந்திருக்கிறான் எப்ப மசிதுடைய வாசல்ட என்னுடைய ஸ்லீப்பரை கலட்டுகிறேனோ ஏண்ட பொஸ்ஸையும் கலட்டனும் ஏண்ட அதிகாரத்தையும் கலட்டனும் எந்த பணத்தையும் கலட்டனும் ஏண்ட ஆட்சியையும் கலட்டணும் நான் மஸ்ஜிதுக்குள் எடுத்து வைக்கும் போது நான் பொஸ் கிடையாது நான் வாப்ப கிடையாது நான் அதிகாரம் உள்ளவன் கிடையாது அவனுக்கு நான் ஒரு அடிமை இந்த சிந்தனையில் நுழைய வேண்டும் குருவான் அல்ல சொல்றான் ஏ ஆதமுடைய மக்களே குதுக்கும் இந்த புள்ளி மஸ்ஜிதின் ஒவ்வொரு மஸிதுக்கும் நீங்க போற நேரத்தில் அல்லது யாயுகள் மஸிதுக்கு போக போக ஒழுக்கமா போங்க என்று கூறாமல் அல்லா யா பனி ஆதம் ஏ ஆதமுடைய குழந்தைகளே என்று சொன்னதற்கான அருத்தம் ம வெனே முஸ்லிம்களுக்கு மாத்திரம் அல்ல மன்னியவர்களும் மசிதுக்குள் வரலாம் தொழில் நேரத்தில் அந்நியவர்கள் தப்பில் இருந்து தொழுகையை கவனிக்கலாம் ஆனால் அவர்களுடைய ஆடை ஒழுக்கமான ஆடையாக வேண்டும் அல்ல பாதுகாக்கணும் மசிதுக்குள் வருவது அவர்கள் ஒழுக்கமாக வார்களா இல்லையா என்பது ஒரு புறம் இருக்க எங்கட சில வாலிபர்கள் நல்லா பாதுகாக்கணும் அவர்களுடைய தலைமுடிக்கு வீட்டுக்கு அடிக்க வேண்டிய பெயிண்டை தலைக்கு அடித்துக்கொண்டு தொப்பியும் இல்லாமல் அமர்ந்து கொண்டிருக்கிறார்கள் ஒரு சில மாதங்கள் அல்லது வருடங்களுக்கு முன்னால் வெளிவந்த ஒரு பாடல் டிஷர்ட்ல பின்னால முழுமையாக இமாமுக்கு பின்னால் நின்று தொழும் அளவுக்கு மஸ்ஜிதுடைய ஆடையினுடைய ஒழுக்கம் எனக்கும் அவளுக்கும் புரியாம இருக்குது அல்ல பாதுகாக்கணும் கண்ணை ஒரு காலம் இருந்துச்சு உடுப்பு பிஞ்சிருந்தா பிச்சைக்காரேன் உதன் என்ற பேரிலேரத் தன்னுடைய தொலைகையையும் ஆசையூட்டி அவர் இங்கும் பாவத்தின் பக்கம் அளவுக்கு ஒழுக்கம் அந்த போயிருக்குது நான் சொல்ல போற விஷயம் அதிகமானவர்கள் வேணும் விஷயம் அல்ல இன்னைக்கு பழக்கத்தில் இதொரு தவறு இல்லைன்னு செய்யக்கூடியவர் எல்லாருமே ஆரம்பத்திலிருந்து கடைசி வரைக்கும் என்ன என்ன போன்கள் இருக்குதோ அனைத்தும் அவர்களுக்கு முன்னால் வைக்கப்பட்டு அதன் மேல் தொழுகை நடத்தும் ஒரு காட்சியை மசிதர்களுக்குள் கண்டு கொண்டிருக்கிறோம் கண்ணியமானவர்களே தசோபுடைய விற்கக்கூடிய சாப்பாடை சாப்பிடுவதை மூ என்ற அளவுக்கு இன்னும் சில தசோபுடி உலமாக்கள் ஹொட்டேல காட்சிப்படுத்தப்பட்டிருக்கக்கூடிய அதாவது ஷோகேஸ்ல போடப்பட்டிருக்கக்கூடிய சாப்பாடை சாப்பிடுவதை தவிர்த்து கொள்ளுங்கள் என்று சொல்லும் அளவுக்கு தசௌபுடி உலமாக்கள் பேசி இருக்கிறார்கள் காரணம் ஏதா ரோட்ல பசியில் போறொத்தன் அவனுக்கு அந்த சாப்பாடு அந்த கட்டத்தில் அவனுக்கு தேவை அவனுடைய பசிக்கு அவனுக்கு ஒரு பட்டிஸ் அல்லது தேவை அதை வாங்கும் வசதி கிடையாது வாங்கி கேட்டாலும் வாங்கி தருவதற்கு யாரும் விருப்பமும் கிடையாது இந்த நேரத்திலே இப்பேற்பட்ட கவலையுடன் யாரெல்லாம் பார்த்து கொண்டு செல்கிறார்களோ அவர்கள் அனைவர்களுடைய அந்த உள்ளத்தில் வந்த பதுவாவுக்கும் அதை சாப்பிடுபவர் உள்ளாகுவாரோ இந்த சந்தேகத்துல தசுலமாக்கள் சொல்றாங்க காட்சிப்படுத்தப்பட்ட தக பண்ணாத உ மீட்டுக்கு அரிசியையும் பருப்பையும் வாங்கி கொடுத்துட்டு போய் சாப்பிட வேண்டும் என்ற நியத்தில் வருபவர்கள் கிடையாது சிலர் மசிதுக்குள் வந்து பகலை என்ன ஆக்கு மகண்டி கட்டுற தொழிலுக்கு நான் என்ன செய்ய வருத்தத்தை கஷ்டத்தை உள்ளத்தில் வைத்துக் கொண்டு வரும் ஒருவர் ஒரு லட்சம் எண்பதாயிரம் ஐபோனை பார்த்து இது எனக்கு இருந்தா இதை விட்டுட்டு மகண்டை கட்டலாமே என்று நினைத்தால் முன்னாள் இமாம்கள் பேசிய சட்டத்துக்குள் இந்த போனும் உள்ளாகும் என்னுடைய கார் முக்கியம் கிடையாது எனக்கு இந்த துணியாவில் எதுவுமே முக்கியம் கிடையாது என்னுடைய தலையை உன்னுடைய காலுக்கு கீழால் வைத்து சுஜூ செய்கிறேன் யா அல்லா அடிமை தனம் வர வேண்டும் அதை வரவழைக்கும் இடம் தான் மஸ்ஜித் கண்ணிய மாணவர்களே சித்திக் அலி அல்லா தாலு சக்கரா சந்தர்ப்பத்தில் அழைச்சி சொல்றாங்க மகனே எந்த கபட்ல இந்த இடத்துல ஒரு ஜுப்பா இருக்குது அல்லது ஒரு ஆடை இருக்குது அந்த ஆடையை கொணந்து அதை கொண்டு என்னை கபன் செய்யுங்கள் சொன்னாங்க எனக்கு என்னுடைய சக்கராத்துரை வேதனை தாங்க இருக்குது சக்கரா வேதனைய கொன்ட்ரோல் பண்றதற்காக வேண்டி அந்த ஆடைய கொணந்து எனக்கு உடுப்பாட்டி அதே ஆடையோட கப்பல் செஞ்சிருங்க மகன் அப்துல்லா போய் ஒரு ஆடையை எடுத்துக்கொண்டு வருகிறார் உங்களுக்கு தந்தை ஏதாவது ஒரு ஜுப்பாவா சொன்னாங்க இல்ல மகனே நான் இதைத்தான் தொழுகைக்காக வேண்டி அணிந்து கொண்டு மஸிதுக்கு போவேன்மா அல்லாஹ் குருவான் சொல்றான் தொழுகை நரகத்துடைய நெருப்பை அனைத்துவிடும் என்று தொழுகைக்காக வேண்டி உடுத்த இந்த ஆடை சக்கராத்துரைய வேதனையை குறைக்காதா எனவே இந்த சக்கராத்துறைய வேதனையை குறைப்பதற்காக வேண்டி நான் உடுத்துக்கொண்டு தொழுந்த ஆடையை இந்த மேல போத்துங்க தகாபாக்கள் தொழுகைக்கென்ற ஒரு ஆடை அணிவார்கள் அதிலும் குறிப்பாக மசிதுக்குள் வரும் போது ஹபீப் சல்லா உரைய செல்லும் வெள்ளையை விரும்பினார்கள் வெள்ளையை அணிந்தார்கள் அல்லா பாதுகாக்கணும் கண்ணியமானவர்களே நான் தெளிவுபடுத்த வேண்டிய அவசியம் கிடையாது இருப்பவர்கள் சற்று திரும்பி பார்த்தால் சிலருடைய மனசு நோகலாம் ஆனாலும் மன்னித்துக் கொள்ளுங்கள் மஸ்ஜிது பேணாவிட்டால் பாதிப்பது சக்கராத்தில் என்று ஒரே காரணத்தினால் சொல்கிறேன் மஸ்ஜிதுக்கு அந்த ஆடையை அணிந்து வருவது மஸ்ஜி உடைய இரண்டாவது வெண்ணியமானவர்களே இந்த பமுனாவள பள்ளியில் இருக்கிற ஹவுல் பமுனாவலையில வாழக்கூடிய மக்களுக்கு அல்ல தத்தம் ஒரு உளு புரிந்து மஸ்ஜிதி ஹவுலை பாவிக்கிறார் பிரச்சினை கிடையாது ஆனால் மஹல்லாவுடைய ஹவுல் பிரயாணிகளுக்கு தன்னிட பொறுமதி விளங்குதில்லை நானும் நீங்களும் அதிகமாக தண்ணி வேஸ்டேஜ் ஒருவர் ஒவ்வொரு மசித கரண்ட் பில்லையும் தண்ணி பில்லையும் எடுத்து பார்த்தா பத்தாயிரம் ரூபாய் பதினாயிரம் ரூபாய் வேறு எதற்கும் கிடையாது மக்கள் உழு செய்வதற்காக வேண்டி பாவித்த தண்ணீருக்காக கண்ணியமானவர்களே எனக்கும் அவனுக்கும் தண்ணிட பொறுமதி வழங்குதில்ல சோமாலியால ஒரு நாளைக்கு குடிப்பதற்கு தண்ணீர் இல்லாமல் இரண்டு பேர் மரணித்துக் கொண்டிருக்கிறார்கள் ஒரு வர்க்கத்துக்கு சோமாலியாக முப்பது நபர்கள் ஒரு வர்க்கத்தில் குடிப்பதற்கு தண்ணீர் இல்லாமல் மரணித்துக் கொண்டிருக்கிறார்கள் அல்ல இணைய மோளை பாதுகாக்கணும் கண்ணிய வாரங்களில் எனக்கு மகளுக்கும் இதுவரைக்கும் அப்படியான ஒரு நிலைமையை தந்தில்லை அல்ல பாதுகாக்கணும் இதே முறையில தண்ணியை நானும் நீங்களும் பாதுகாக்கலன்னா அல்ல எனக்கும் மகளுக்கும் இப்படியான ஒரு நிலைமையை தருவான் என்பதில் எந்த சந்தேகமும் கிடையாது ஆலமுல் இஸ்லாம் என்று சொல்லக்கூடிய ஜம்யத் ஆலமுல் இஸ்லாம் என்று சொல்லக்கூடிய சவுதியினுடைய ஒரு பத்து வாக்குறுக்கு சோமாலியால இருந்து ஒரு லெட்டர் வருது சோமாலியால இருந்து வந்த லெட்டர் என்ன எழுதப்பட்டிருக்கு நாங்க குடிக்கிற தண்ணியால உதவு செய்யலாமா இது கேட்கப்பட வேண்டிய ஒரு கேள்வி அல்ல தண்ணீரை குடிக்க முடியும் என்றால் அதனால் உழு செய்வது கூடும் முக்திமார்களுக்கு இந்த கேள்வி புரியல கடிதம் போது தெளிவு கிடையாது அதற்கான பதில் வருகிறது மூத்தர் பண்ணி அதை மீண்டும் தண்ணீராக எனவே இதில் உது செய்தால் உது கூடுமா கொஞ்சம் சிந்திங்க கல்யாணமான நானும் நீங்களும் உது இருக்கக்கூட காலக்கூத்துட தண்ணியை மட்டும் சோமாலியா அனுப்பினா ஒரு வருஷத்துக்கு முப்பது பேருடைய உயிரை பாதுகாக்கலாம் எனவே கண்ணியமானவர்களே மசிதுடைய பொருட்கள் மசிதுடைய கரண்ட் மஸ்ஜிதுடைய தண்ணி நேசிப்பட்டதல்ல என்ற குடும்பத்தை பாதிக்கக்கூடியவர்களுடைய சயின்ஸ்ட்மார் அறிஞர்கள் சொல்றாங்க உலக மகாயுத்தும் செகண்ட் உலக மகா யுத்தமும் நடந்தது பூமிக்காக வேண்டி தேர்ட் ஒரு உலக மகா யுத்தம் நடக்கும் என்றால் அது நடப்பது தண்ணீருக்காக வேண்டி கொஞ்சம் கொஞ்சம் ஸ்ரீலங்காலையும் அந்த நிலைமை உருவாகி கொண்டு வரதல்ல பாதுகாக்கலேயான விஷயம் அல்லத் தாவுத் அலை மஸ்ஜிதுக்குள் இருக்கிறார்கள் ஒரு புரா ஹசத் தாவுத் அலிசலாம் கிட்ட ஒரு ஃபத்துவாவுக்காக வேண்டி ஏ நபியே நானும் என்னுடைய மனைவி கூறாகும் ஒரு மரத்துக்கு கீழால உட்கார்ந்து கொண்டு நாங்கள் உணவை தேடிக்கொண்டிருந்தோம் இந்த நேரத்தில் தூரத்தில் இருந்த ஒரு மனிதர் அழகிய முறையில் ஆடை அணிந்து இவர் வேட்டை ஆடுவாரா என்ற சந்தேகம் கூட வராத அளவுக்கு ஒரு ஒழுக்கமான வாரவருடைய தோற்றம் வேட்டையாடும் தோற்றம் அல்ல எனவே நாங்க டென்ஷன் ஆக தேவையில்ல நா ரெண்டு பேரும் உணவை தேடிக்கொண்டிருந்தோம் வந்தவர் கையில் இருந்த கம்பால் என்னுடைய பெண் குறாவுக்கு அடித்து அதை புடித்து கொண்டு சென்று விட்டார் மனைவி புறா அவரிடம் கேட்டு திருப்பித்தார்கள் இல்லை என்றால் அவருடைய ஏழு பரம்பரைக்கு நான் செய்வதே வேறென்றது உனக்கு சாப்பாடை கூட சுயமாக தேடிக்கொள்ள உனக்கு ஒன்றை மனைவியை கூட எனக்கு தாங்க திருப்பி கேட்க முடியாது இந்தியோர் பலவையாக இருந்து அவருக்கு மாத்திரம் அல்ல அவருடைய ஏழு பரம்பரைக்கு பணித்தன் குறிப்பாய் என்றாயே என்ன செய்ய போயிறாய் அந்த புரா சொன்னது நபியே வேற எதுவுமே செய்ய மாட்டேன் அந்த மனிதனுடைய வீட்டுக்கூரையிலே மஸ்ஜிதுடைய ஒரு தும்பை கொண்டு போய் அவருடைய வீட்டு கூறையிலே சொருகிவிட்டு வந்து விடுவேன் அந்த தும்பினுடைய விபரீதம் அவருடைய ஏழு பரம்பரையை தாக்கும் தேங்கால் இன்னைக்கு பள்ளி கட்டையும் பள்ளியில் இருக்கக்கூடிய விரவும் பள்ளியில கஞ்சி காப்பதற்கு கொண்டு வந்த மட்டையும் எத்தனையோ பேர் சுயமாக பசுவாக கொடுத்து ஹலாயாக்கி கொண்டிருக்கிறார்கள் வெண்ணிய மஜிதுக்கு என்று சொல்லிவிட்டால் யாருக்கும் அதில் கையடிக்க முடியாது தாக்கக்கூடிய படுபயங்கரமான ஒரு பாவம் தான் மசிதுடைய பொருட்களில் மசிதுடைய தண்ணீரில் மஸ்ஜிது உடைய அனைத்து விடயங்களிலும் கையை வைப்பது எனவே கண்ணியமான உங்களே இந்த மசித்ல எப்படினு எனக்கு தெரியாது சில ஏரியாக்கள்ல சில மஸித்களுக்கு அந்த மசித் அந்த கடை கட்டப்பட்ட அந்த கடைக்கான பொறுமதி நான் குன்னாக பேச ஆதாரம் கையில வச்சு கொண்டு பேச கடையை அந்த சந்தர்ப்பத்தில் கொடுக்கும் போது கடைக்கு பொறுமதி வெறுமெனே முன்னூறு ரூபாய் இந்தியாவில் இருந்தவர்கள் குடுத்து சென்றது எதப்பட்டிருக்கு நாம் இந்த கடைக்காக வேண்டி மாதம் மாதம் முன்னூறு ரூபாய் கொடுப்போம் அதே இடத்துல பக்கத்து கடை கண்ணியமானே அந்த கடையை விட சிறியது முப்பதாயிரம் ரூபாய் கூலி இதுவரைக்கும் பக்கத்து கடைக்கு கூலி கொடுப்பது முன்னூறு ரூபாய் கேட்டு சென்றால் கடிதத்தை நீட்டுகிறார்கள் அல்லாவை பயந்து வேண்டும் எனவே கண்ணியமானவர்களே மசித் சொல்றது லேசான விஷயம் அல்ல அதில குறிப்பாக மஸிது பொருட்கள் அதே போன்றுதான் மஸ்ஜிதுக்குள் சுத்தம் பேணுதல் வலாகூரத்தை இல்லாபில்லா அல்ல யாருக்கும் பெருமையை கொடுக்க கூடாது நான் இந்த மஸ்ஜித்ல கண்ட ஒரு விஷயம்தான் இந்த மஸ்ஜிடைய நிர்வாகத்தினர் இந்த மஸ்ஜிதை கூட்டுவதை பெருக்குவதை தொடப்பதை என்னுடைய கண்டிருக்கிறேன் அல்லவர்களுக்கு அல்ல அவர்களை கபுல் செய்ய வேண்டும் அவருடைய வாழ்க்கையில் குறைகளை நிவர்த்தி செய்து அல்ல அவர்களை தக்குவாதாரிகளாக செய்ய வேண்டும் கண்ணியமானவர்களே மஸ்ஜிதுடைய ஆலிம்களுக்கு சொல்லப்பட்ட சிறப்பை விட முஹுக்கு சொல்லப்பட்ட சிறப்பு அதிகம் எழுதுறாங்க ஏனொரு ஆரிமை விட ஆரிமுக்கு பின்னால் இருக்கும் முஹத்தினுடைய சிறப்பு அதிகம் என்றால் ஹசரத்லா மேராஜுக்கு சென்றார்கள் மேராஜ பயணம் ஒரு விசித்திரமான பயணம் உலகமே இன்று கூட வித்தியாசமாக அதிர்ந்து கொண்டு பார்க்க கூடிய ஒரு பயணம் தான் பயணம் இந்த விசித்திரமான பயணத்தில் கூட்டிடுப்பை அல்லாஹ் சொல்லி அனுப்பக்கூடிய விடயங்கள் லேசான விடயம் அல்ல அல்ல அங்கு காட்டிய விடயங்களும் லேசான விடயங்கள் அல்ல அல்லா சொன்னதற்கு பின்னால் சொன்னாங்க அல்லாஹ் எனக்கு தொலகையினுடைய நன்மையை காட்டினால் அல்லாஹ் இந்த தினாவை செய்தால் என்ன பாவம் அதற்குரிய தண்டனையை காட்டினான் பெரும் பெரும் விடயங்களை சொன்ன ஹசத் ஹசூருல்லா சொன்னாங்க யார் மஸ்ஜித்ல இருக்கக்கூடிய ஒரு ஊட்டையை அள்ளி போடுவாரோ அவருடைய நன்மையையும் அல்லாஹ் எனக்கு காட்டினான் கண்ணியமானது சகாபாக்கள் கேட்டாங்க யார் சுலா மஸ்ஜித்ல ஒரு ஊத்தை எடுத்து போடுவதை என்பதை தொழுகையிட ஒப்பிட முடியாது மஸ்ஜித்ல இருந்து ஊட்டையை எடுத்து வெளியே போடுவதை அதாவது அல்லவா அது ஒரு சிறிய முதலியது மஸ்ஜிடைய ஊட்டையை எடுத்து வெளியே போடுவதற்கு கொடுக்கும் நன்மையை தான் சுபகரம் எத்தனையோ பேர் மஸ்ஜிதுக்குள்ளால நகத்தை கட்சி கீழே போட்டோம் கண்ணியமானவர்களுக்கு அல்ல பாதுகாக்கணும் அந்த நகமும் எனக்கு பதுவா செய்யும் அந்த மஸ்ஜிதும் எனக்கு பதுவா செய்யும் அதிகமானவங்க இன்னைக்கு பிசினஸ்ல கை வச்ச இன்னைக்கு ஒரு ஒரு நான் கிட்டத்தட்ட இருபது இருபத்தைந்து வருடங்களுக்கு முன்னால யாரெல்லாம் பிசினஸ்ல கைய வச்சோ அவங்க எந்த பிசினஸ் செஞ்சாலும் மார்ஷால அதுல ப்ரொஃபிட்டை அடைந்தார்கள் பாரு அப்பா மசிதை பாவித்த விதமும் நான் மசிதை பாவிக்கும் விதத்தினுடைய வித்தியாசம் தான் வித்தியாசம் கண்ணியமானவர்களே மசிதல நான் ஒரு போட்டா அந்த ஊத்தை என்ன தெரியுமா செய்யும் சித்தாபங்கள் எழுதப்பட்டிருக்கு இவன் என்னை கொண்டு உன்னுடைய வீட்டை அசிங்கப்படுத்தியதை போன்று இவனுடைய வாழ்க்கையை நீ அசிங்கப்படுத்தி விடு யாரும் இதை சிந்திக்கல கண்ணியமானவர்களை பொன் பார்க்கக்கூடிய பார்க்கல ஹசரத் அவர் சொன்னத்தை கேட்டு முடிச்சர் நான்கு வாழ்க்கையை அழகுபடுத்த முடியும் ஒழுங்காக அழகாக மாறும் அது பொக்கிட்டுக்குரியதாக மாறும் எனவே கண்ணியமானே ஒரு தடவை ஹசரத் இமாம் புகாரி ரஹமதுல்லாஹி அலை அசனுடைய தொலகைக்காக வேண்டி மஸ்ஜிதுக்குள் வந்தார்கள் அவர்கள் தொழுகையில் இருக்கும் அவரை அறியாமல் அவருடைய தாடியிலே பட்டு ஒரு முடி கலந்து கீழே தொலைகள் என்று கண்டுவிட்டார்கள் தொழுந்து முடித்ததற்கு பின்னால முடி புழுந்து அடத்தை தேடுகிறார்கள் அந்த இடத்திலே முடிக்காது என்றால் அவருடைய மகிப் வரைக்கும் ஒரு வாப்படை கண் முன்னால் எப்படி ஏங்கி ஏங்கி அழுவாரோ அதை போன்று எனக்கு ஏற்பட்ட கை செய்தமே ஒரு முடியை கொண்டு என்னுடைய வாழ்க்கையை நாசப்படுத்திக் கொள்ள போகிறேனே என்று அழுது அழுது முழு மஸிதையுமே கூட்டி பெருக்கி சுத்தமாக்கினார்கள் இமாம் முஹாரி ரஹமத்துல்லி அலைந்தீங்க கண்ணி மாணவர்கள் மஜிதி இமாம் இருக்கும் இந்த மின்பர் எந்த அளவுக்கு ஒருமதியோ அதே சிறப்பு பாத்ரூமுக்கும் இதே சிறப்புகள் தான் தாசன்கள் உருவாகுவது பாத்ரூம் கதவு லகியமானவர்களை எத்தனையோ பேர் ஊட்டு வேண்டிய காதல் கவிதைகளை எழுதும் இடமாக மஸிதுடைய டொய்லெட் கதவை பாதிக்கிறார்கள் மத்தினுடைய டொய்லெட்டினுடைய கதவு பாத்ரூம் என்பது எங்களை கண்டக்ட் நம்பர் எழுதும் புக் அல்ல எழுதினோமா அல்லா பாதுகாக்கணும் என்ற வாழ்க்கையில எங்கே ஒரு இடத்துல புடிக்க போறான் எனவே கண்ணியமானவர்களே மஸ்ஜி மின்பர் தென்மரம் அதே அளவு இதற்கு செய்தால் என்ன தண்டனையோ அந்த தண்டனையில் அணுவளவு கூட குறையாது என்பதை நாம் ஒவ்வொருவரும் மனதிலே வைத்துக் கொள்ள வேண்டும் அவசரமாக முடித்துக் கொள்ள நேரம் கடைசியாக இதை சொல்வேன் அப்பாசு என்ற ஒரு ஆச்சரியமான ஒரு சம்பவத்தை பதிவிட்டாங்க நான் பயானுக்கு ரெடியாகிட்டு கடைசியில்தான் கிதாபை பெறத்த இந்த ஹதீஸை கண்டேன் உண்மையிலே நான் ஆரம்பத்தில் இந்த ஹதீஸை கண்டிருந்தால் இன்றைய தலைப்பாக நான் இந்த ஹதீசை எடுத்திருப்பேன் ஒரு வித்தியாசமான ஒரு உணர்வு உணர்வு இந்த ஹதீஸை கேட்பதற்கு கூட மெய்சிலிருந்து போகும் அளவுக்கு ஒரு பயங்கரமான அது அப்பா சொல் கும்பி ரஹத்து சொல்றாங்க நாளையிலே முழு மக்களும் அல்லோல கல்லோலப்பட்டுக் கொண்டிருக்கும் அந்த தருவாயில சுவர்க்கமா நரகமா தெரியல அல்லா இவ்வளவு குழம்பு இருக்கிறானே அல்ல எப்ப கூலாக நபிமான்கள் கூட யானப் என்கிறார்களே இந்த சந்தர்ப்பத்தில் இருந்து பாம்பு வெளியாகும் அதனுடைய உயரம் கிழக்குக்கும் மே கிழக்கு மேற்குக்கும் இடைப்பட்ட அளவு விசாலமான வாய் கொண்டதாக இருக்கும் அந்த பாம்பு பேசும் போது வாயிலிருந்து நெருப்பும் தேனும் அதை பாம்புகளும் வெளியாகிக் நான் தேடும் மக்களை தந்து விடுங்கள் இல்லை என்றால் உங்கள் அனைவரையுமே விழுங்கி விட்டு சென்று விடுவேன் வந்து கேட்பாங்க மன்ஹும் நீங்க யார தேர் இந்த பாம்பு சொல்லும் ஒ மனித சமுதாயத்தையும் விழுங்கி விடுவேன் முதலாவது தனித்தலைப்பு கண்ணியமானவர்கள் அதை பதுக்கி வைத்துக் ஷாரிபுல் ஹம் மதுவுக்கு அடிமையாக இருந்தவர்கள் அது தன்னுடைய அதாவது போதையை ஏற்படுத்தக்கூடிய எதுவாக இருந்தாலும் அது மது தான் ஒரு லெட்டர் வருது ஒரு தாய் ஒரு பத்துவாண்டி எனக்கு ஒரு பத்துவா தாங்க என்னுடைய மகன் என்னை உம்மா என்று அழைத்துக் கொண்டு வந்த என்னுடைய மகன் சாப்பாட்டையோ அல்லது அன்பையோ பாசத்துக்கோ மாத்திரம் என்னை தேடி வந்த மகன் ஒரு விபச்சார விடுதியில் இருக்கும் ஒரு விபச்சாரியை விபச்சாரம் செய்ய விரும்பும் ஒரு விபச்சார ஆண் எதை நாடி செல்வானோ அதை நாடி எந்த மகன் இப்போ என்ன காரணம் என்ன மகன் ஐஸ் என்று சொல்லக்கூடிய ஒரு போதை வசுக்கு அடிமையாக இருக்கிறான் அவனுக்கு எது நடக்குது என்று விளங்குதில்ல எனக்கு ஒரு பத்து வாத்தாங்க எந்த மகளை வயசு சின்னது என்ன மகன் பாதுகாக்க முடியாது சின்ன வயசுல என் மகளை என்னுடைய மகள் இன்னும் பெரிய புள்ளையாக இல்ல ஏன் மகளை என் மகன்களுக்கு பாதுகாப்பதற்கு பயமாக இருக்குது ஏன் சின்ன மகளை திருமணம் முடித்து கொடுப்பதற்கு அனுமதித்தாங்க சத்துவ கண்ணியமானவர்களே லண்டன்ல அல்ல அமெரிக்கால அல்ல ஸ்ரீலங்கால கண்டிக்குள்ள நடக்கும் சம்பவம் கண்ணியமானவர்களே அன்பு பெற்றோர்களே இந்த விஷயத்தில் கண் கருத்துமாக இருங்களுக்கு சொல்லவில்லை சில குறிப்பான புக் ஷாப் கண்ணியமான இன்னும் ஒரு விதமான இருக்கும் ஒட்டினால் கிட்டத்தட்ட மூணவர் போதையிலே இருக்கும் அடிமையாகியவர்களையும் நினைக்க வேண்டாம் நான் என்னுடைய மகனுக்கு முன்னால் குடுக்கும் சிகரெட் அதுவும் வாயில் வைத்து அதாவது நான் இப்ப சொல்றேன்டையில் வித்தால் எந்த சந்தேகமும் வார்த்தங்கல்ட்டர் சூகம் உமாக்காங்களை ஹா சில தவறுகளை மேலிருந்து தைரியமாக சொல்லும் போது பின்பற்றும் ஒரு ஆதிமாக இருந்து தைரியமாக சொல்லுவதில் நினைத்து சொல்கிறேன் சேர்த்து ஆயிரம் ரூபாய் குடும்பத்துக்கு செலவழிக்கிறேன் சாப்பாடு அந்த ரத்த உருவாகிய என்னுடைய பேரப்பு பேசுது கண்ணியமானவர்களே punyam kertas le konde கண்ணியமானவர்களே அதே போல நாலாவது சொன்னாங்க இருக்கலாம் பேங்குக்கும் எனக்கும் மத்தியில் இருக்கும் ஹராமான தொடர்புகளாக இருக்கலாம் இந்த அனைத்துமே ஆகிலோ ரிபா வட்டியை உண்டவர்களுக்கு அந்த அதாவது அந்த பாம்பு கத்திக்கொண்டு வாயிலிருந்து நெருப்பு ஜுவாலையை வெளிப்படுத்தியதாக சொல்லும் அனைவரும் அல்லாஹுவை பயந்து கொள்ளுங்கள் மசிதுக்குள் யாரெல்லாம் துணியாவுடைய பேசுகிறார்களோ அவர்களையும் எனக்காக வேண்டிய மஜிது நேரத்தில் எனவே கண்ணியமான விஜயார்த்தன் ஹசத் தசுல்லா ஹஜத் தசுல்லா பதுவா செழிப்பவர்களை சபித்தார்கள் நாளைக்கு கியாமத்துல அதிகமான பெண்கள் நரகத்தில் இருப்பாங்க ஏன் அவர்கள் குழந்தைகளுக்கும் கணவருக்கும் என்றார்கள் யாராவது மசிதிக்குள்ளது வீட்டை இன்றவர்களுக்கு ஒப்படைக்கும் புரோக்கராக இருந்த அதை பேசினால் கூட பிரச்சனை கிடையாது அல்லது மஸிதுக்குள்ளால் இருந்து போனிலே இந்த சாமரை இந்த இடத்துக்கு ஒப்படைங்கள் என்று இவ்வாறு பேசினாலும் அவனை பார்த்து மண்ணோட மண்ணாக்கட்டும் ஏற்படுத்த மாட்டான் என்று மசிதுக்குள் வைத்து அவனுக்கு பதுவா கண்ணியமானவர்களே ஜனால கொஞ்சம் உட்காந்து பாரு மஸிதுக்குள்ளால எத்தனை பேர் எத்தனை கதை கலைக்கிறோம் எந்த சந்தேகமும் இல்ல மேல சொல்லப்பட்டது இந்த வார்த்தைகள் தான் எனவே கண்ணியமானவர்களே எங்க கஷ்டமா இருக்கே நஷ்டமா இருக்கே சஹாபாக்கள் எப்படி மஸிதை தேடி வந்தார்களோ இதே நானும் நீங்களும் மஸ்ஜிதை தேடி வந்து மஸிதிலேயே தன்னுடைய வாழ்க்கையை அமைத்து ஹஜரத் ரசூலுல்லா யாரை பார்த்து சொன்னார்களோ நீங்கள் யாரை அதிகமாக மஸிதிலேயே காண்கிறீர்களோ அவர் தக்குவாதாரி என்று சொன்னார்களோ அத்தகைய தக்குவாதாரிகளான கூட்டத்தில் ரபு இத்தல்லா எங்கள் அனைவரையும் சேர்த்த சொல்வானாக கர்நாடக பாவல மன்னிச்சியால்லா என பொந்துக்கோயா கபுல் செஞ்சு மஸ்தி கபுள் செஞ்சுக்கு கடைசி முடிவை களிமாவோட ஆக்கிரியாளா குறிப்பாக இருந்த நிர்வாகம் இருந்து கொண்டிருக்கிற நிர்வாகம் இதற்கு பின்னால் இந்த மஸிதை நிர்வகிக்க வர நிர்வாகங்களுக்கு நீ உன்னு அன்பையும் ரகமத்தையும் உதவியும் கொடுத்து விடா குறிப்பாசை நடந்து